அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு திருக்குறளில் இருபத்தெட்டாவது அதிகாரமான கூடா ஒழுக்கத்தை நிறைவு செய்தோம் அதனுடைய சாரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று முதல் ஐந்து குரட்பாக்கள் நேற்று நிறைவு செய்தோம் இந்த ஐந்து குரட்பாக்களும் கூடா ஒழுக்கத்தின் குறைபாட்டை அதாவது இழிவை உணர்த்தியது ஆறாவது குரட்பா நெஞ்சில் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் உள்ளத்தில் புறப்பற்று அகப்பற்று இவ்விரண்டையும் துறக்காதவர் புறத்தில் துறவி போன்று வேடம் தரித்து மக்களை ஏமாறும்படி செய்து வாழ்பவரைப் போல கொடுமையானவர் இவ்வுலகில் ஒருவரும் இல்லை ஏழாவது குரட்பா புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி கரியார் உடைத்து குன்றிமணியின் மேற்பகுதியைப் போல் பார்வைக்கு காட்சி காட்சியளித்தாலும் பலரது உள்ளம் அக்குன்றிமணியின் கீழ்ப்பகுதியாகிய மூக்கைப் போல கருப்பாக மாசுடையதாக இருக்கிறது என்பதையும் இவ்வுலகில் நம் அனுபவத்தில் காண்கிறோம் என்று இந்த குரட்பா உபதேசித்தது குன்றிமணியைப் போல புறத்தே செம்மையும் அகத்தே கருமையும் உடைய வஞ்ச வேடர்களை இந்த உலகம் உடையது என்பதே இக்குரட்பாவின் பொருள் எட்டாவது குரட்பா மனத்தது மாஷாக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகு மாண்பர் பலர் காமம் முதலிய அழுக்குகளை மனத்தில் உடையவராக புறத்தில் பிறர் மதிக்கும் வண்ணம் வேடமிட்டு புற அழுக்குகளை நீக்கும் நீராடலை அடிக்கடி செய்து பிறர் அறியாதபடி தவத்திற்கு பொருந்தாத செயல்களை செய்து வாழும் மனிதர்கள் உலகத்தில் பலர் இருக்கிறார்கள் மாண்டார் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் பார்த்தோம் மாண்டார் என்பதற்கு மாண்பு அதாவது பிறர் மதிக்கும் வண்ணம் வேடமிட்டு என்று ஒரு பொருள் மாண்டார் என்பதற்கு மற்றொரு பொருள் மனத்தில் மாசு உள்ளவர் மாண்டவர்க்கு இறந்தவர்க்கு சமமானவர் என்பது என்பதையும் பார்த்தோம் இந்த ஆறு ஏழு எட்டு மூன்று குரட்பாக்கள் கூடாழுக்கம் உடையவருடைய குறைபாட்டையும் அவரை அறிந்து நாம் அவரோடு பழகாமல் அவரை ஒதுக்கிவிட வேண்டும் என்றும் உபதேசிக்கப்பட்டது ஒன்பதாவது குரட்பா கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைபடு பாலால் கொழல் அம்பானது வடிவில் நேராக இருந்தாலும் செயலினால் தீமையை செய்கிறது வீணையானது வடிவினால் வளைந்திருந்தாலும் செயலினால் நன்மை அளிக்கிறது அதுபோலவே துறவிகளை வடிவத்தால் எடை அவருடைய செயல்களை பகுத்தறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இக்குரட்பாவில் கூடாழுக்கம் உடையாறை அறிந்து கொள்வதற்கான வழிமுறை உபதேசிக்கப்பட்டது அதைவிட முக்கியமாக நம்முடைய உள்ளத்தில் அத்தகைய தீய எண்ணங்கள் உள்ளனவா என்பதை சுய பரிசோதனை செய்து பார்த்து பற்றியும் பார்த்தோம் அதாவது துறவி ஒருவர் தன்னுடைய உள்ளத்தில் அத்தகைய தீய எண்ணங்கள் உள்ளனவா என்பதை சுயபரிசோதனை செய்து பார்த்துக்கொள்வதை பற்றியும் சிந்தித்திருக்கிறோம் பத்தாவது குரட்பா மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடின் பெரியோர்கள் தவ வாழ்வுக்கு பொருந்தாதென்று பழித்திருக்கும் செயல்களை நீக்கி விட்டுவிட முடியுமானால் மொட்டையடித்து கொள்ளுதலும் சடை போட்டுக்கொள்ளுதலும் தேவையில்லை இக்குரட்பாவால் கூடாழுக்கம் இல்லாதவர்க்கு வேடம் முக்கியமானதல்ல என்று அவருடைய சிறப்பை உணர்த்தினார் கூடா ஒழுக்கம் என்ற இந்த அதிகாரம் என்ற இந்த தலைப்புடன் மனநலம் என்கின்ற தலைப்பின் கீழ் சிந்திக்கப்பட்ட கருத்துக்களை நிறைவு மனநலம் என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் ஆராய்ந்துள்ள அதிகாரங்கள் பதினாறு அன்புடைமை அடக்கமுடைமை அவா அறுத்தல் பொறையுடைமை வெகுழாமை வெகாமை ஒப்புரவு அரிதல் ஈகை அழுக்காராமை பெரியாரை துணைக்கோடல் சிற்றினம் சேராமை பெரியாரை பிழையாமை ஒழுக்கமுடைமை பிறனில் விழையாமை கூடா ஒழுக்கம் நூற்றி அறுபது குரட்பாக்களை மனநலம் என்கின்ற தலைப்பிலே சிந்தித்திருக்கிறோம் அந்த சிந்தனைகள் நம் வாழ்க்கை மயமாக திருவள்ளுவருடைய திருவருளை ென்றும் நாம் சார்ந்திருப்போம் ஓதற்கு எளிதாய் உணர்தற்க் வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா